குடிமை பென் ஒழு குடிமை இ மறுவீழா மரபில் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார் அரு தொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கி உள்ளார் அருதொழி ஆட்சியில் ஆட்சியாளர் அவர்களுக்கு ஆறு தொழில் உண்டு அதை ஆட்சி விடாமல் ஆழ்ந்து வாண்டு வருகிறார்தான் அந்த அருதொழில் எவை சொல்லு அப்படின்னா அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் ஐவகை மரபின் அரசர் பக்கமும் இருமூன்று மரபின் ஏனோர் பக்கமும் கொண்டிருக்கா அப்ப அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம் கேட்டா ல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் இப்படிப்பட்ட ஆறு தோழில் ஆட்சியாலே நீக்கி உள்ளார் அதனால இந்த வறுமை என்பதையே போக்கிருக்காங்களா சொன்னது உருவது நீட்டின் செல்வம் ஏன உள்ளம் மிக்கார் அவங்க உள்ளம் என்னன்னு கேட்டா எதோடு புரிஞ்சிருக்கணும் புரிஞ்சிருக்கணும் ஆசைப்படுவான்னு கேட்டா திருநீற்றோடவே புரிஞ்சிருக்கணும் நீரில்லா நெற்றி பாட் அதனால் அப்படியே சாப்பிட வரும்போது மத்தியானம் சாப்பிட வரும்போது என்ட மூஞ்சல் உண்யே தண்ணீருட்டியே ஒரு முதலாக செஞ்சுட்டு வட அதெல்லாம் ஒரு காலத்தில் ஆற்றுப்படுத்தினாங்க ஆமாம் ஆமாம்மா வந்து உட்காரும்போது தேவை கழுது வேற மாதிரிலாம் சொல்லுவாங்க சொல்லப்படாது இப்போல்லாம் உள்ளதோ நம்மளை வேறு இனத்தை குறித்தெல்லாம் சண்டை சென்று மாதிரி வர்றேன் போய் மோகலி தண்ணீருட்டு அப்படின் உட்காரு அது மா நீற்று இந்தமெரிக்கா வரைக்கும் போகு நல்லதா நாட்டை வாழ வைக்கணும் சமயத்தை வாழ வைக்கணும் இது மாதிரி நீங்க வந்து பைபிளுக்கு மாறான கருத்து மொழிபெயர்க்கப்படுகிறதா குரானுக்கு மாறுபாடா பறக்கப்படுதா இந்த பாடா போன திருநேரும் திருமண் நீட்டு வந்தா ஒழிஞ்ச போனோம் ஒழிஞ்சே போனோம் முருகா முருகா உருவது நீட்டின் செல்வம் என உள்ளம் மிக்கார் அதுதான் அவர்களுக்கு உள்ளமே பெறுவது எதுனாரு பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரன பெருகி வாழ்வார் அவங்க எதை எனக்கு ஐயா உங்களுக்கு எதை பெறுவதற்காக இருக்கீங்கன்னா எங்கள் பெருமானத்தில் அன்பு அவ்வளோதான் அதை வேறு என்ன வேணும் போங்க வேற ஒன்றும் வேண்டாம் பெருமானுண்டு அவாளத்தில் அன்பு அவ்வளோதான் அப்படின்னு பாரலாம் ஞானமே மூதாலா நான் அன்கும் தெரிந்து மிக்க அருமை அருமை இப்போ இந்த சரியகிரிய யோக ஞானம்னா இது யார் திருநீரிட்ட சைவனுக்கு தான் தெரியுது அவளுக்குலாம் தெரியாது அந்த சொல்ல சொல்கிறேன் அவளுக்குலாம் தெரியாது அவள்லாம் இந்த இதெல்லாம் அதல்ல அவள் இவாள் எவாள் இதுலதான் கரையறணும் எதுல ஞானமே முதலா நான்கும் நவையற தெரிந்து ஞானத்தை முன்னே சொன்னார் ஞானம் அப்புறம் யோகம் கிரியை சரியை இப்படி அது எப்படி சொல்லுவோம் சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நீங்க எது முடிவா பெற வேண்டியது ஞானம் அப்படி வச்சுக்க முடிவில் இருந்து வந்ததுன்னு அர்த்தம் எது அடிப்படையுன்னு தொடங்கும்னா சரியை முதலும் தொடங்கலாம் ரெண்டு விஷயம் ஒண்ணுதான் திருக்கு தொல்லாப்பியத்துல ஆடாடாடா இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்க அறம்பொழுந்த தூக்கி போட்டார் கலை கதவியல்ல இன்பமும் அறணும் பொருளும் என்றான் அன்பொடுப்பு ஐந்தனை அறிஞன் அது போலதான் ஞானமே முதலா ஞானம் தான் கடைசி ஆனா ஏன் அப்படி வரல அதுக்கு ஒரே எழுதணா மனுஷன் அப்பா உயிர்கள் பொருள் செய்யணாம போங்க அப்படின் எதுக்காக பிறந்த இன்பத்திற்காக அவங்க அந்த இன்பம் எப்படி வரும் சில்ல இருந்தா தான்டா வரும் ஆமா இன்பமும் பொருளும் அந்த சில்ல எப்படி வந்தாலும் பரவாயில்ல எங்காத அறத்தோடு வரணும் பெரியவங்க இதெல்லாம் உரை படிச்சாம என்ன பண்ணி தொலைப்பான் ஏன் சார் இன்பம் பொருளும் அரண்மென்றாங்கன்னா அது அரம்பொருள் இன்பம்தான் சொல்லணும் மாற்றி சொல்லிடுறாங்க அவன் தலையில இறக்க வச்சுதான் ஒன்று இல்ல ஒரே படிக்காம என்னது வரான ஒரே இருந்தே பலடங்கள் கஷ்டமா இருக்கு பெரியவர்கள் பெரியவர்கள் தான் அதெல்லாம் மறுக்கவே முடியாது அந்த அருமை தெரிஞ்சாது முடியும் அவரே அறமுதலாகிய அப்படின்னு சொல்றார் மும்முதற் பொரு மரபியில் அறமுதலாகிய உரிய என்ப சொல்லாப்பான் இன்பமும் பொருளும் விளையாடி இருக்கிறாங்க விளையாடி இருக்கிறாங்க எனவே ஞானமே முதலா நான்கும் நவையரத் தெரிந்து என சரியை பெரிய யோகம் அதற்கு மேலே அடைய வேண்டிய ஒன்று என்ன ஞானம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவம் அதனை அற மாற்றும் பாங்கி நில் ஓங்கிய ஞானம் அது சொல்லாமல் இப்படி இருக்கிறது அந்த ஞானம் அதெல்லாம் விளக்கம் அதெல்லாம் ஞான சம்பந்தம் வரும்போது பார்ப்போம் தான மும் தவ மும்பல்லார் தான மும் தவ மும்பல்லார் ஒரு பரவாயில்ல இன்னைக்கு நேரம் இருக்கு சரி தானம் என்ன வர சொல்லுவோம் வேணால் கிச்சடியோ கூப்பிடுவோம் அழகப்பா யூனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழகம் வந்து மற்ற நம்ம எல்லா எல்லாம் காமராஜ் அப்புறம் நம்ம பாரதிதாசன் மனோன்மணி எல்லாத்தையும் கூப்பிடுங்களேன் அல்லவா எல்லாமே ஐயா ஏ ஒன்னும் இல்லை ஒன்னும் தானம்னா என்னன்னு தெரியல ஆடாடா நீங்க என்னதான் சொல்லுக்கு தெரியலீங்க தானம் தானம் அதான் சொல்லி இருக்கேன் அப்படிங்களா வணக்கம் போயிட்டு வாங்க தானம்னா கொடுக்கறது அவ்வளவு எல்லாரும் சொல்லுவாங்க பாலா போன படிமையில படிச்சு கொள்ளக்கா கேடு நாடு குறிப்பிடாது அதே தானம் தான் எங்க தானம் தவம் இரண்டும் தங்கா வியனு உலகம் பானம் வழங்கா இந்த ரெண்டு அருமையான சொல் அப்படியே போடுற ஐயா இந்த உலகத்துல மழை பெய்யவில்லை ஆனால் தானமும் இல்லை தவமும் இல்லை அப்படின்னு தானம் அதற்கு மேல இனி ஒரு பீகச்செடியோ அல்லது ஒரு பல்கலைக்கழகமோ ஆராய்ந்து இன்னொரு இருபது அல்ல இரண்டாயிரம் ஆண்டு கழித்தாலோட ஒரு சொல்லி பிரயோஜனம் இல்லை தேவையன் தேவையன் அதான் முடிந்த முடிவு அப்படி இல்ல மூணு தான் யாருக்கு எப்படி கொடுக்கணும் அதெல்லாம் உரை சுவார உரை கொடுத்தல் சரியப்பா கொடுத்தல் ஏறி வர்றேன் ஆபிஸில் ஒரு டம்ளர் இருக்குது அதை அப்படியே பக்கம் எடுத்து பையில போட்டுக்கிறேன் நாளைக்கு ஆர்காடு பண்ண உடனே யாராவது ஒரு பையன் ஐயா பள்ளியில் படிக்கிறியா மத்தியானம் சாப்பாடு திட்ட வேண்டியா தண்ணி ஒடிக்கிற டம்ளா இருந்த நீ வச்சுக்கிறா ராஜா கொடுத்தல் தானம்மா தானம்மா யார் விட்டு பொருள் புண்ணிய பொருள் மக்கு பையில திருட்டு வந்து அவங்களுக்குரிய கொடுத்தல் மற்றும் ஒரே ரத்த உழைப்பு செய்து உன்னுடைய முயற்சியால் வந்த அந்த தமிழராக இருக்கணும் முயற்சியால் வந்த பொருளாக அப்படிங்களா சுவாமி சரி கொடுக்குறோம் நான் முயற்சியெல்லாம் செய்து சாரி என்னுடைய ஊதியத்தில் அது இந்த பதினாறு வகுப்பு இந்த மாதிரிலாம் பிச்சைகாரத்தன் தான் நடக்கலை நாங்கள்லாம் இருபத்தஞ்சி வகுப்பு நடத்திருக்கோம் ஒன்றும் தொண்டை ஒன்றும் போயிடல போயிடல ஒன்றும் அதெல்லாம் நம்ம வருத்தம் தான் எங்களுக்கெல்லாம் ஆமாம் நாங்களும் பணி செய்தோம் பணியை வாங்கணும் ஒரு காலத்தில் முதல்ல பதினஞ்சாண்டு பணி செய்தோம் அடுத்த பதினஞ்சாண்டு நாங்களும் பணி செய்து பனியை வாங்கணும் ஆமாம் ஆமாம் ஆ அப்படிலாம் இருந்தது அதனால் எனவே நான் இரத்த உழைப்பு உழைச்சி அதனால் ஒரு அருமையான கம்ளர் வாங்கி இல்லை கொடுக்குறேன் யார் கொடுக்குறேன்னு கேட்கா பள்ளுடத்து பிடிக்கெல்லாம் போட கொடுக்கல ஒருத்தான் அங்கேயே வந்தேன் ஐயா ஏதேன்னு கொடுங்க எப்பா சில்லுற எல்லாம் அது மாதிரி இருந்தேன் ஏதோன்னு கொடுங்க கையில் வச்சுருக்கீங்களா அதான் கொடுக்கல கொடுத்தேன் அவன் என்ன பண்ணா அது வெள்ளி டம்ளர் அதை போய் விற்றுட்டு ஒரு அறுவா ஒன்று வாங்கி விட்டான் அதை ஒரு கத்திரிக்கோள் வாங்கி விட்டான் ஃபிட் பாக்கெட் அடிக்கிறவன் அதனால் அதை வாங்கி வச்சுக்கிட்டு போயிட்டான் அதனால் என்னென்னு கேட்டேன் இந்த கத்திரிக்கோல் என்ன இன்றைக்கி வந்து ஒரு இன்றைக்கி ஃபிட்பேக்கெட் வேலை இருந்திருக்காது நான் கொடுத்ததுனால என்ன ஒரு பத்து பேர் அடிச்சுட்டான் பண்ணத்தை இது தான் தரமா அருமா தரமா அறமான அல்ல அல்ல அப்போ கொடுக்குறது யார் கொடுத்துருக்கணும் அறவடி பயன்படுகின்றவனுக்கு தான் கொடுக்கணும் அப்போ அறத்தின் வழி வந்திருக்கணும் அறப்பயன் படணும் அது தான் கொடுக்கணும் சாரி நல்ல ஒரு ஏழை அவங்க கொடுத்தா அவங்க பத்து வருஷம் வச்சிக்கிட்டு ஐயா எங்கள் வீட்டே ஒரு டபிளார் கூட இல்லை இதை வச்சுக்கிட்டு நான் என் பிள்ளைகள் பேரன்லாம் வச்சு குடிக்கிறையா நீங்கள் சொல்கிறது ஞாபகமாக வச்சுக்கிறையா அப்படின்னு சொல்கிற நல்ல குடும்பம்தான் இல்லை நான் கொடுக்குறேன் கொடுக்கும்போது என்ன சொல்லி துவைச்சுட்டோம் டபளார் நேற்று கொடுக்குறோம்னு நாலஞ்சு பேர் இருக்கும்போது சொல்லிவிட்டோம் இப்போ அவரும் வந்துவிட்டார் சரி சரி அன்னைக்கு பூரா சாப்பிட வரல அவனுக்கு ஏன்னு நல்ல டம்ளர் அருமையானது மொதல் மாதம் சம்பளத்தில் வாங்கினது அல்லவன் அது நாலு பேருக்கு சொல்லிட்டு அவனு வந்துட்டு கொடுத்துட்டானே எனக்கு அதே சிந்தனையாக மக்கு மக்குப்பையில் அந்த டம்ளர் உருப்படாது அவனுக்கு அவனுக்கு குறிப்பிடாது அந்த சம்பளத்தை அப்போ எப்படி எப்படி கொடுக்கணும் இத்தனையும் சேர்ந்தது தான் அந்த மூன்றெடுத்தின் பொருள் தானம் இப்போ அந்த அருமையான தமிழில் மக்கு தமிழில் சொன்ன வரைக்கும் மட்டி தமிழ் சொன்ன அருமையான தமிழ் தானமாவது அறநெறியான் வந்த பொருளை என்ன சொல்றது கட்டிட்டு நல்ல இளைஞராக இருக்கிறவங்க இப்படி ஒரு பயிற்சி வச்சு ஒரு நூறு நூறுரூவா அல்லது ஒரு ஆயிரம் ரூபாய் பறிச்சுவிங்க தானம் என்ற சொல்லுக்கு ஆனால் அந்த பயப்பருமையோடு படிச்சுட்டு விடாது அதை படிச்சுட்டு போய் மாற்றினான அறநறியான்னு தர்ம தர்ம வழியினாலே வந்த பொருளை ஊகையோடு மகிழ்ச்சியோடு கொடுத்தல் அழித்தல் அப்படி ஒரு எழுதிட்டான சிவஜிவ அதில் இன்னைக்கு ஏமாந்தரப்படாது எடுத்தால் வர முடியாது ஆகவே அறநறியான் வந்த பொருளை தக்காக்கு உவகையோடும் கொடுத்தல் உகையோடும் கொடுத்தல் இன்பம் அறியார்கள் அதெல்லாம் அத்தனையும் திருக்குறள் பின்னுங்க அவன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது திருக்குறள் உள்ளத்தில் இருந்து எழுதுன பையன் ஆளு ரெண்டு வருடங்கள்ல அந்த அந்த வழி வந்திருக்கு வேதத்தில் இருந்தது அப்படி இப்படிதான் வந்து அதெல்லாம் வந்து அங்கே நம்ம இருக்கும் ஒரு ஐந்து விழுக்காடு அதுக்காக நாங்கள் அதெல்லாம் ஏத்துக்கல அந்த ஐந்து விழுக்காடு இப்படி பேசலாம் இருந்ததுனால வெட்ட மாட்டோம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் நல்ல வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அரசியல் இருந்த நமக்கு ஏன் உறவுக்கு கை கொடுப்போம் பழிமையாளர் வருக வணக்கம் நன்றி ஆனால் அறம்னா என்னது நீங்க மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும் ஆம் அங்க நாங்க உரிமைக்கு குரல் அறங்கிறதுக்கு மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்தரன்னு சொன்னார சுவாமி முகத்தால் அமர்ந்து நோக்கி அகத்தானாம் இன்னும் சொல்லினதே அறம்னு சொன்னார சுவாமி அதை விட்டுட்டு ஏன் மண்நிதிக்கு போறீங்கன்னு சொல்லுவோம் தான் அது உரிமை தானமும் தவமும் மிக்க அந்த மாதிரி தானத்தையும் தவம் தயம் என்னன்னு ஐம்பொறிகளான் டவம் தவம்னு என்னன்னாரு ஐம்பொறிகளை அடக்கி ஆடுதல் தவம் உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைத்திற்கு ஒரு வித்து அதான் பழைய ஒரே ஆசிரியை ஒவ்வொரு சூத்திரத்துக்கு ஒரே எழுதுனாலும் எங்கேயும் அறுநூற்று நாற்பத்தொம்பது சூத்திரத்துக்கும் மனசில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் அந்த கூறியது கூறல் மாறுகல இதெல்லாம் எல்லாம் எழுத முடிஞ்சது ஆசிரியர் திருவுள்ளத்தை அறிஞ்சி எழுத முடிஞ்சது நமக்கு அந்தந்த பாட்டை அதோடு போடுத எப்படி நமக்கு ஒரே எழுத முடியும் முடியாது அதனால் தகுதி என் பகுதி சார்ந்தார் தகுதி என்னது சும்மா பெரும் கதை நான் பெரிய ஒரே ஆசிரியர் வந்து என்ன பண்ணி சொல்லுகிறது நேரலை திருவள்ளுவர் கிடைக்கிறோம் தகுதி என ஒன்று நன்றி பகுதியால் பார்ப்பொடுகின் நடுலமின்னு எப்பா நடுலமே நடுலமிங்கிறது நல்ல அறம்தான் திணறாருங்கிறது ரொம்ப நல்ல அறம்தான் ஆனால் தனக்கு ஒண்ணு பிரத்தியானக்கு ஒண்ணுன்னு சொல்ற நடுலமையே நான் நடுலமின்னு கருதல்ல சுவாமி பகுதியால் பார்ப்பொடுகப்பறின் அது என்ன பகுதி என்ன பகுதி பகை நொதுமல் நட்பு என்னும் பகுதி என்று எழுதின தனக்கு பயவனாயிருந்தா ஒண்ணு நண்பனா இருந்தா ஒண்ணு கட்டானா இருந்தாங்க அது தகுதி என் மகன்தான் ஒரு உயிர் கொண்டு யானவனை விட்டு இன்னொருவன் இன்னொரு உயிரை கொண்டு நான் அது தர்மம் என்று சொல்வேன் ஆனால் எனும் வார்த்தை மண் பெற முடிந்த கண்ணூட்டியை இது பண்ணி இருக்கிறதுக்காக நான் வந்து மற்ற பிராய்ச்சித்தம் எல்லாம் பண்ணிட்டு இன்னொரு சமயத்துல ஒரு உயிரை ஒருத்தான் சொன்னேன் மிகப்பெருந்தவரல்லவா அவனை கடுங்காவல் எடுக்க கழிவு ஏற்றுக என்று சொன்ன நான் ஒரு அரச நாடா அந்த பகை என்றாமல் நண்பனாலுமே நொதுமல் ரெண்டுக்கும் நல்லாதவனாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும் ஏன்னா இந்த நடுலமைங்கிற இடத்தை படி பயந்துட்டார் இது இருபதாம் நூற்றாண்டுலாம் நடக்க மாட்டாங்க போல இருக்கேன்னு பயந்துட்டார் தகுதி என ஒன்று நன்றே முத குரலே தான் ஒரு அறம் ரொம்ப நல்லது ஏன் சாமி கையை முறுக்குறீங்கன்னா பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் அது நண்பன்னா ஒரு மாதிரி பண்ணிடுவான் பகைன்னா ஒரு மாதிரி பண்ணிடுவானேடா அப்படி இருந்தா அது நடலமே சரி வராதுடா அப்படி இல்லாம இருந்தா நல்லதுப்பா பாவம் ஆயிரத்தி முன்னூத்தி குரல் பாடியவர் அஞ்சியே சொன்னார் ஏன் இத கெடுத்துடுவானுகளேங்கிற எண்ணத்தோடுதான் சொல்லிட்டு அந்த தகுதி என் பகுதி சார்ந்தார் ஒன்றும் இல்லார் இப்படிப்பட்ட அருமையான பண்பும் நல்ல அருமையான பெருமான் மீது இருக்கிற வழிபாடும் இருந்ததுனால ஊன மேல் ஒன்றும் என்ன ஊனம் குறுகினேருக்கு இனி என்ன குறை எங்க பெருமான குறுகிற பிறகு என்ன என குறை ஒரு குறையும் என்ன குறையும் இளேம் ஏலோர் எம்பாவாய் ஒரு குறையும் கிடைக்கிறார் ஊனமேல் ஒன்றும் இல்லார் உலகலாம் புகழ்ந்து போற்றும் மானமும் சிவ சிவ மானம் இது ஒரு சொல்லு என்ன வந்துட்டு மானம் மானந்தான் மான மானந்தான் இது மூணு எழுத்து இது மூணு அழுத்து தான் பரிவேலனை விட வேற எந்த பயிலும் எழுதுல எந்த உரையா சொல்லுது கைவிக்கலாம் அது ஒரு வாரம் தான் அதுதான் மானம் என்பதற்கு இன்னைக்கு இருக்கிற தமிழ் உலகத்தில் இருக்கிற உரைகள் அத்தனையிலையும் இந்த ஒருவன் தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்கே சின்ன அருமையான தமிழ் இல்ல உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு பார்த்தியா அதிலிருந்து கொஞ்சம் கூட கீழே இறங்கிட்ட கூடாது நான் இறங்க மாட்டேன் என் சோதனையினால இறங்கிட்டா செத்தே பாருங்க அவன் தமிழ் தன்னிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வு வந்து தெய்வத்தால் ஊடினால தாழ்வு வந்தொடி உயிரும் வாழாமையும் வேற யாரோட பரிமையாக இருந்தாலும் ஒரு கால்வன் ஊழ்வயத்தால் தாழ்வு வந்ததுன்னா உயிர் வாழாமையுமா அப்புறம் உயிர் வச்சுக்கவே அதுதான் மானமா சுவாமி ஆமராஜா ஆமா பொ தாங்கி பொறுமை வர எல்லா சொல்லும் இப்படி வந்துட்டு எழுத மாட்டேன் நாங்க சிவசிவரையில இப்படியெல்லாம் வராது வந்தா என்ன அவ்வளவு பெருசாவிடும் அதனால இதெல்லாம் சொல்லும் போது இருக்கும் எழுதும் போது எல்லாம் சும்மா ரெண்டு சொல் எழுத வேண்டியதான் சிவசிவ இதெல்லாம் நாங்க எழுதி பிடிச்சிட்டோம் இவ்வளவு இவ்வளவு சொல்லவும் இல்லை தனியான சம்பந்தம் வரைக்கும் வந்துவிட்டோம் இவ்வளவு நீ எழுதிங்கன்னா பையன் கேட்பான் ஐயா நீங்கள் நடத்துற மாதிரி எழுதுங்கன்னு விடிஞ்சு போச்சுடா இவ்வளோ புத்தகம் எடுந்தா நாங்கள் வர்றதுக்கு முன்னே பியூன் தூக்கிட்டு வர வேண்டியதான் ஐயா வர்றாங்க தொல்காப்பியம் வருது எழுத்துது யாருன்னா அவன் என்ன பண்ணுவான் வந்த பிறகே சொல்லாமலே செய்வர் பெரியார்னு உருவானு சொல்லும் போது விலைக்கு சொல்லலாம் எழுதும்போது ஒரு ஒரு ஒரு ஒரு தனி நடை இருக்கணும் இது என்னுடைய கருத்து கருத்தாம் அது மொழி கடாமல் பெற்று வாழ்ந்தார் அதனால இனி பெரும் பேரொன்றில்ல பெருமானையே தம் உள்ளத்துல பெற்றுவிட்டா இனிமே என்ன பெற வேண்டிய எது பெருதற்கரிய ஒன்றோ அதே பெற்றுவிட்டால் அப்புறம் இனி ஒரு பெருவா தம்மையே தமக்கொப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார் தம்மையே தமக்கு சுவாமி அந்த பிள்ளை ஒப்புமையா வேற யாராவது சொல்ல முடியுமாரு தனக்கோமை இல்லாதான் தால் சேர்ந்தாரவர் எனவே இவர்களும் தமக்கோமை இல்லாதவர் திருக்குற அப்படின்ட்டு அவங்களுக்கு ஓமையாலும் சொல்ல முடியாது இன்றி பெருமை தாமோ நான் அந்த ஒரு ஒரு சருக்கத்துல பத்து பாட்டுல பெருமையெல்லாம் சொல்ல முடியுமாப்பா முடியாது தென் தமிழ்ப்பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகை முன் பாட எங்கள் சுந்தர பெருமான் போய் கேட்டார் பெருமானே அறியார் பெருமையை நான் எந்த அளவில் அறிந்தவன் எந்த அளவில் அறியாதவனாச்சே வெளியில ஒரு திருக்கூட்டம் அரியவர் கூட்டம் அதுக்கு நான் அணுக கூட எனக்கு அருகதை இல்லையா நினைச்சிட்டு வந்தேன் அரிய பாராட்டி போட்டு வணங்கணும்பா அப்படினா எந்த வகையில போற்றது எனக்கு தெரியுது அப்படி கேட்ட எங்க பெருமான் என்ன சொன்னார் தென் தமிழ்ப்பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகை முன்பாட அவர் பின்னால பாடுவதற்கு முன் பாடினார் என்னன்னு அன்று எ நூற்றாண்டு வன் தொண்டர் தம்மை என்றால் அவருடைய பெருமையை நான் சொல்ல முடியலன்னு சொன்னது என்ன காரணம் கேட்டா திருத்தொண்ட தொகை ஒன்னு பாடுனாரா எங்க சுந்தர பெருமான் அது யார் அடி எடுத்து கொடுத்தது பெருமானை அடியெடுத்து கொடுத்தது பெருமான் அடியெடுத்து கொடுக்கும் போது யாரை முத முத சொன்னார் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் ஏண்டா ஒரு அடியவருக்கு அடியோருடைய வரலாற்றை சொல்லும்போது முத முத அறியோம்னு யாரை சொன்னாங்க சில்லைவாழ்ந்த சொன்னாங்க அப்படி முதல் முதல் சொல்லப்படுகின்ற பொருளாகவே அவர் இருப்பார் ஆனால் நான் என்னடா சொல்வது திருவாரூர் பெருமானுடைய வாக்கிலேயே முதல் வந்த பெரியவர் அதனால் அதற்கு மேல ஒரு எல்லை நான் சொல்ல முடியாது அவ்விடத்து அகலிடத்து உயர்ந்த புகழ் திரு மாறையோர் என்றும் என்றும் போது நடம் போற்றி வாழ்க்கை மற்ற நீங்க தனியடியார் வரலாறுன்னா வாழ்ந்தாங்க இந்த மாதிரி வாழ்ந்தாங்க அவர்கள் இறுதியாக இறைவன் வேடுபடைந்தார்னு சொல்லலாம் இது மூவாயிரம் வழி வழியா இருக்கிறவங்க தனிநபர் வரலாறு அதனால என்ன செய்யலரு ரொம்ப அருமையா இப்ப இது இருக்கிற மாதிரி என்றுமே இந்த மூவாயிரவர் தெல்லை பெருமானுடைய திருநடத்தை திருநடத்தை போற்றி வாழ்வார்களாக வாழ்வார்களாக தனியார் வரலாறு பெற்றார் என்று முடிக்கலையே எப்படி முடிக்க முடியும் மூவாயிரவர் வரலாற்றும் போது நடம் போற்றி வாழ அவர்கள் வாழட்டும் இனிமே தீ நீகள் திரு நீல கண்ட குயவனார் தொண்ட இதே தில்லைப்பதிப்பா ஒரு தனியடியவர் இது வரைக்கும் பார்த்தவங்களா தொகையடியார் பெரியவர்கள் அந்த ராஜாவையே வணங்கிய பெரியவர்கள் இனி அதே ஊர்ல ஒரு அடியவர் தனியடியவர் இருந்தார் அவர் பேர் தென்னிலகண்டர்ந்து பேர் அதை நம்ம அடுத்த திங்கள் என்னமோமா அப்படின்னார் சரிசுவாமி சொல்லணும் ஒரு பேர் புண்ணியம் இருந்தது எனவே இந்த புண்ணியத்திறனை என்ன புண்ணியம் செய்து நெஞ்சுமே என்று நான் நினைவதோடு கூட எல்லாம் எல்லா பெருமான திருவர்களையும் நம்முடைய குருமூர்த்துடைய திருவிடிகளையும் வந்து கேட்டு முகந்த பெருமக்களாயி உங்கள் எல்லோரும் திருவிடிகளுக்கும் வணக்கம் கூறி இதுவோடு